ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இந்த எக்கட்டான சூழ்நிலையில் மிக மிக முக்கியமான அபர கர்மாக்களை தர்மசாஸ்திரம் சொல்லும் விதமாக எப்படி முடிக்கணும் என்கிறத பார்த்துன்னு வரும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு விதமான அக்னிகள் சொல்லப்பட்டிருக்கு என்கிறதை பார்த்தோம் அந்த அக்னியில்தான் சம்ஸ்காரத்தை செய்து அந்த தேகத்தை வைக்கணும் அப்படி வைக்க முடியாமல் நோய் ஒந்துட்டது அருகில் ஒருவரும் செல்லக்கூடாது அல்லது வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது அதிக நேரம் வச்சிருக்கக்கூடாது ஜலம் விடக்கூடாது இப்படியெல்லாம் நிர்பந்தங்கள் வந்தால் தூஷ்ணியமாக அந்த தேகத்தை வெறுமனே கொண்டு போய் அக்னியில் வச்சுடறது லௌகிகமாக ஒரு அக்னியில் தகனத்தை செய்துவிடணும் அந்த அஸ்தியை எடுத்து வச்சுண்டு அந்த அஸ்தியை அந்த ஜீவனாக பாவித்து அஸ்தியில் சம்ஸ்காரத்தை பண்ணணும் ஏன்னா அவருக்குன்னு சொல்லப்பட்ட அக்னியானது பாக்கி இருக்குது அந்த அக்னியில்தான் அந்த தேகம் வைக்கப்படணும் என்று இருப்பதனாலே அப்படி செய்யணும் அதற்கு பிரதிகிருத்தி சம்ஸ்காரம் பெயர் பிரதிகிருத்தி சம்ஸ்காரம் அப்படின்னா நேரடியாக வச்சுண்டு நம்மால் அந்த சம்ஸ்காரத்தை செய்ய முடியலை அந்த அஸ்திகளை எடுத்து வச்சுண்டு செய்யணும் இல்லை அப்படியும் முடியலை புரசம் கிளை புரசமரத்தினுடைய கிளைகளை எடுத்து வச்சுண்டு நூறு கிளைகள் எடுத்து வச்சுக்கணும் அல்லது அறுபது கிளைகள் அல்லது மூணு கிளையாவது எடுத்து அந்த கிளையில் அந்த ஜீவனை ஆவாகனம் செய்து அதில் சம்ஸ்காரம் பண்ணணும் ஏன்னா அந்த புரசமரத்திற்கு காயத்ரி மந்திர ரூபமானது சொல்லப்பட்டிருக்கு காயத்ரினாலே பூமிக்கு வந்ததுதான் தான் புரசமரம் அப்படின்னு வேதம் காண்பிக்கிறது ஆகையினாலே புரசன் கிளைய வச்சு அதில் அந்த ஜீவனை ஆவாகனம் செய்து அப்படி பண்ணணும் அல்லது குஷையீர்வா குசையீர்வா தர்ப்பட்டுகளை கொண்டு வந்து வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலேயும் ஒவ்வொரு எண்ணிக்கையுள்ள தர்ப்பய வச்சு தர்ப சம்ஸ்காரம் அப்படின்னு பெயர் அப்படி பண்ணணும் அதாவது 24 நான்கு தர்பைனால சிரசில் அப்படின்னு ஒரு கூர்ச்சம் பண்ணணும் அதேபோல் முகத்திற்கு பத்து கழுத்திற்கு பத்து தர்பை இரண்டு தொடைகளுக்கும் இருபது தர்பை வயத்திற்கு நூறு தர்பை இரண்டு கைகளுக்கும் ஐம்பது ஐம்பது தர்பைகள் விரல்களுக்காக அஞ்சு அஞ்சு தர்பைகள் பாதங்களுக்கு 70-70 தர்பைகள் பாதங்களில் உள்ள விரல்களுக்காக அஞ்சு அஞ்சு தர்பைகள் எட்டு தர்பைனால அடி வயறு இப்படி தர்பைனாலே தேகத்தை கல்பனம் பண்ணி அதற்கு புருஷாகிருதி அப்படின்னு பேர் இந்த இந்த எண்ணிக்கையில் கூச்சங்களை செய்து வச்சால் அதற்கு புருஷாகிருத்தின்னு பேர் அப்படி மான் தோலை வச்சு மான் மேலே இப்படி வைக்கணும் தர்பேகளை வச்சு அந்த தர்பேகளில் அந்த ஜீவனை மந்திரம் சொல்லி அவாகனம் செய்து பந்துக்களோடு சேர்ந்து இந்த சம்ஸ்காரத்தை பண்ணணும் இந்த சம்ஸ்காரம் ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது ஒன்றுக்கு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறதுனாலே தான் ரெண்டு நாளோடு நிறுத்துறது ஒன்பது நாளைக்கு சேர்த்து பண்ணுறது என்கிறதெல்லாம் கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறதுக்கு காரணம் இருக்கு அந்த ருத்ரபூமின்னு சொல்லப்படுறதான இடத்துல இந்த சம்ஸ்காரத்தை முடிச்சு அங்கிருந்து களம்பற பொழுது சுத்தம் அஸ்புட்டிதம் ஸ்லக்ஷம் சியாமம் லோஹிதமேவா பாஷாணம் தத ஆதாய கத்வா தத்திர மகாஜலம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அங்கே சம்ஸ்காரம் முடிச்சு அங்கிருந்து கருப்பு நிறத்திலேயோ அல்லது செகப்பு நிறத்திலேயோ உள்ள ஒரு கல் எடுத்துக்கணும் சின்னதாக அங்கிருந்து எடுத்துட்டு வரணும் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு ஸ்நானம் அனைத்தும் முடிச்சு சபிண்டாச்ச கிரமாத்தா பிராச்சீனேத்தினா தஷிணாபிமுகா பூத் தட்சிணுசேஷு பாஷாணம் திற நிப்பிய கிருத்து புரத்தோவட்டம் அப்படின்னு அங்கேருந்து எடுத்துன்னு வந்த கல் எடுத்துன்னு வந்த கல்லை ஒரு குழியில் வச்சு அதிலிருந்து ஆரம்பிக்கணும் நித்திய விதியை சிலாஸ்தாபனம்னு பேர் அப்படி அந்த சிலையை வச்சு அதில் அந்த ஜீவனை ஆவாகனம் பண்ணி நித்திய விதியை ஆரம்பிக்கணும் அப்போது ருத்ரபூமியிலேருந்து அந்த கல்லனுடைய சம்பந்தம் நித்திய வருது ஒரு கல்லை வச்சுன்னு பண்ணுறது அப்படின்னு ஒரு ஒரு மகர்ஷியினுடைய அபிப்பிராயம் மூன்று கல்லை வைத்து கொண்டு செய்வதுன்னு ஒரு மகர்ஷியினுடைய அபிப்பிராயம் அப்படி அவரவர்கள் சூத்திரப்படி அதை செய்யணும் அந்த கல்லை வச்சு அதில் நித்திய விதி ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பித்து செய்யணும் இதில் இன்னொரு விஷயம் நாம் நேரடியாக தேகத்தை வச்சுருந்து செய்தாலும் சரி அல்லது இதுபோல் தர்ப சம்ஸ்காரமாக செய்தாலும் சரி இந்த ஞாதிகளுக்கெல்லாம் எப்போ தீட்டு ஆரம்ப மாறுது அதில் வித்தியாசம் இருக்குது அக்னிஹோத்ரியாக இருந்தால் ஆகிதாக்னியாக இருந்தால் எந்த தினத்தில் தகனம் நடக்கிறதோ அதுதான் முதல் நாள் அப்படின்னு கணக்கு பண்ணிக்கணும் முதல் நாள் சாயங்காலம் காலமாகி மறுநாளைக்கு தகன சம்ஸ்காரம் நடந்தால் தகன சம்ஸ்கார தினத்திலிருந்து தான் பத்து நாள் கணக்கு பண்ணிக்கணும் தீட்டு மற்றவர்களுக்கு இறந்த தினத்திலிருந்து கணக்கு பண்ணிக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆஹிதாஸ்து தகநாத் தசாஹாசோச்சமிஷியதே அநாஹிதாணாத் புனர்தாஹோ யதாபவேத் அப்படின்னு அஹிதாகனியாக இருந்தால் தகன தினத்திலிருந்து தினத்தை கணக்கு செய்யணும் கணக்கு பண்ணி அதன்படி தீட்டுக்கார்த்து பண்ணணும் அதில் இன்னொன்றும் கர்த்தா சமாப்னோதி ததான ததானியூ சபிண்டகா ஜாதிசமா்சேத்து மத்தியேதம் குலய அப்படின்னு அந்த ஜீவனுக்கு சம்ஸ்காரமாகி நித்தியவிதி ஆரம்பித்து நடக்கணும் பையன் வரணம் என்று அந்த கர்மா ஆரம்பமே ஆகல்ல அப்படின்னா ஜாத்திகளுக்கு தீட்டு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அந்த உதகதானம் என்கிறது பையனாலே செய்யப்படணும் பையனோ அல்லது யாராவது ஒருவர் அந்த ஜீவனுக்கு பொறுப்பெடுத்து கொண்டோ அந்த நித்திய விதியை ஆரம்பிக்கணும் அந்த நித்திய விதியும் தொடர்ந்து நடந்துன்னு வரணும் அந்த நித்திய விதியே நடக்கலை அப்படின்னா ஜாதிகள் மாத்திரம் நாள் தீட்டு காற்று செய்ய முடியாது தீட்டு தவிர தர்ப்பணம் செய்ய முடியாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிச்சிருக்கிறதுனாலே தான் பையன் இல்லாவிடலும் யாராவது ஒருவர் பொறுப்பெடுத்து கொண்டு அதை செய்யணும் என்று சொல்லப்படுறது மேலும் ஏவ மஹரஹர் அஞ்சலி நேகோத்தர விருத்திரை காதாத் அப்படின்னு தினமும் நான்கு காரியங்கள் நடக்கிறது நித்திய விதியில அந்த நான்கு காரியங்கள் என்னென்ன அதில் எப்படி சம்பந்தம் என்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்